மகவின்றி பல பகல் யான் வருந்தி அருந்த அவன் புரிந்தேன் அருந்தவன் செய்தேன் ஒரு பெண் மகவை தந்தது அந்த செய்தேன் குழந்தை வேணும்னு நினைச்சேன் அது ஆண்மகவாருக்கும்னு நினைத்தேன் பெண்மகவாயிட்டு அதுவும் ஒரு பெண் தந்தது அந்த சரி பரவாயில்ல இறைவன் கொடுத்தது எதுவோ அதை நம்ம திருப்தியை ஏற்றுக்கணும் வரு பெண்ணும் உலை மூன்றாய் சரி அந்த வந்த பெண் குழந்தை வர பட்ச அதுக்கு எல்லா பெண்களுக்கும் உலகியில் இரு மார்பகம் இருக்கு இதுக்கு மூன்று மார்பக குறியோடு அந்த அமைப்பு மாற்றார் நக வந்தது என்னேயோ நான் கூட எனக்கு வந்த துன்பத்தை அடைக்குவேன் என்னை பாண்ட சொத்து கவலை பாண்டியன் நம்ம என்ன கேட்டுக்கோ சொல்லுவேன் ஒண்ணு ஒண்ணுமே சொல்லவா இன்னொருத்தன் அங்க இருந்து ஆம்பான் சரி வேற எதுமே ஆச்சாரா குழந்தை கூட வந்து ஒருத்தர் தோணுச்சா பெண்களுந்தையா இன்னொருத்தங்க எடுத்து வருது என்ன பண்றது அதெல்லாம் வேற கதைங்க அது சும்மா சொல்லிய உலகத்துல பெண் குழந்தைன்னா எல்லா பெண் குழந்தைக்கும் மார்பெண்டு அதுக்கு மூணாம் என்று மாற்றார் நக வந்த நீர்லா சிரிப்பார்களே என்று உவக இளனாகி வருந்தும் எல்லை ரொம்ப மன மகிழ்ச்சியா நிற்கான் இந்த யாகத்தில் நிச்சயமாக ஒரு ஆன்மகம் பிறக்கும் அந்த ஆன்மகவை நம்ம அறிவோடும் அன்போடும் நல்லா தெய்வபக்தியோடு வளர்த்து இந்த அரசியல் அவனுக்கு கொடுத்து நாம் இந்த பாண்டிய நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றுவோம்னு நினைத்தோம் ஆனால் அது மாறாக ஒரு பெண் பிறந்தது அந்த பெண்ணு இப்படிவாறு பிறந்து என்று வருத்தம் ரொம்ப வருந்து அப்படியே நினைச்சான் அவங்களுக்கு குலதெய்வம் சுக்கநாத பெருமான அப்படியே ஒரு ஆசிரியர் சொன்ன கவலைப்படாதப்பா இதுக்கு நீ எல்லா செய்த சிறப்புகளையும் செய் இந்த பெண்ணுக்கு கணவன் பொழுது ஒரு மார்பகம் மறைந்துவிடும் அவ்வளவுதான் அப்படியே தெரிவித்தது மகிழ்ச்சி அப்படிங்களா எங்க பெருமான் சொக்கனார் பெருமான் சொல்லிட்டார் அதனால இருக்கிறது மாறாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இது ஒரு திருமணம் ஆகிற அந்த அமைப்பு வரைக்கும் அதன் பிறகு மறைஞ்சன் கொடுத்தது என்று சொல்லிவிட்டு பெருமகிழ்ச்சி நேரம் எத்தனை நாள் கைதிகள் இருக்கிறாங்க பல நாண்டுகளாக இருக்காங்க அவங்களெல்லாம் விடுதலை பண்ண இங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் கவனம் இருக்கணும் இந்த இடத்துல அதுக்காக சொன்ன இப்பவும் விடுதலை பண்றாங்க நீ என்ன செய்வியோ நான் திருடன்தான செய்வேன் சாமி கண்டுக்கல போ முருகாருகா முருகாருகா இப்படிதான் செய்வதீடு செய்வதாங்களா யாரை சிறை வீடு செய்யணும்னு சொன்னா சிறையை எதுக்கு வைக்கணும்னு கேட்டா அவன் செய்த தவறை அவன் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் திருந்து விடுவதற்கு அந்த சிறை வேண்டும் என்று உணரணும் இனி அந்த கூட்டம் செய்யக்கூடாது அதல்லவா அந்த தண்டனை அப்படி திருந்தியவர்களை சிறை வீடு வீடு மின் இன்னும் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு பாக்கி இருந்தா கூட நல்ல உண்மையா திருந்திட்டாங்கன்னு தெரியும் உடனே அவன் விடுங்கப்பா ஏன் அருமையான குழந்தை பிறந்த மகிழ்ச்சி இன்னும் ஒரு ஏழு ஆண்டுக்கு விஷ்து வசூல் கிடையாது வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னார் தள்ளுபடியா மகிழ்ச்சியிலுள்ள தள்ளுபடி என்பது பெரும் மகிழ்ச்சி காலத்துல அது நிதியம் எல்லாம் நிறைய இருக்கும் ஊடெல்லாம் கடை வாங்கிட்டு தனக்கு வந்து இருக்கணும் இதுல வங்கியில அதோடு சேர்ந்து தெரியும் வேண்டாம்னு சொல்லணும் அப்படி தெரிய வேண்டாம் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இப்படி எல்லாம் இருந்தார்கள் இந்த மகிழ்ச்சியை நான் சொன்னதற்கு காரணம் அந்த நிலையினுடைய பாங்கை சொல்ல வேண்டும் என்று கருதி இனிமேல் இப்பொழுது நாம் மேலே போறோம் இப்ப அடுத்தார் போல் இந்த குழந்தை அந்த மூன்று வயதுடைய குழந்தையாய் தோண்டி வளர்ந்தது பிறகு வளருகிறது நான்கு ஐந்து ஆறு என்று இப்படி வளரும் அப்படி வளர்கின்ற பொழுது எப்படியெல்லாம் விளையாடியது என்பதை சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளைத்தமிழ் என்பது ஒன்று தோண்டும் பிள்ளைத்தமிழ் என்பது அது பிள்ளைத்தமிழ் சொன்ன சின்ன குழந்தைகள் ஒரு அளவு ஒரு ரெண்டு ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண்டு வளர்ற வரைக்கும் அது நீ நீ காக்க அப்பா சொல்லு அம்மா சொல்லு தாத்தா சொல்லு அது செங்கி அறிப்பும் தொட்டிலிட்டு தாளாற்றுவது தாலோ தாளேலோ என்று தாளாற்றுவது அப்புறம் கைதற்றாக்க சப்பானின் பேர் முத்தம் விடுறாக்க ஒரு முத்தம் முடிவு முத்தம் தொலைவில் நிறுத்திட்டு வருகை அந்த நிலாவை கூப்பிடுறது என் பையனோட விளையாடலாம் என் பாப்பாவோட விளையாடலாம் என்று சொல்லி அது என்ன பண்ணும் கேட்டா முதல்ல இனிமையா சொல்லி பார்க்கணும் அப்புறம் இந்த வெறுப்பா என் குழந்தைய தன்மை என்ன உன்னுடைய சிறுமியால் வளருவ என் குழந்தைகிட்டே வரான் என்னத்தில் வந்தா உனக்கு என்னென்ன வேணுமா அப்படியே தந்துகிட்டே இருப்பான் இது வல்ல இந்த பெரு நான் கூப்பிட்டு வரலு சொன்ன எங்க தம்பிக்கு பெயிரை நான் ஆணையிட்டால் கொண்டுடுவாங்க தெரியுமில்ல அதனால உடனே தொலைச்சு போடுவான் இப்படி வச்சு பாடணும் அம்பலி பருவத்தை அதான் சாம பேத தான தண்டம் என்று அதனால பிள்ளை தமிழ் பாடுவதில் அம்புலி பருவம் ரொம்ப கடினங்கிறது அம்புலி பருவம் ஏன்னா அதுல ஒவ்வொரு ஆசிரியரும் தம்முடைய சாமர்த்தியத்தை காட்டணும் என்னன்னு கேட்ட முதல்ல ரெண்டு பேர் இன்சொல்லி எப்படி சொல்லி அழைக்கிறார் பிறகு ரெண்டு பேருக்கு எப்படி வேறுபாடு சொல்லி அழைக்கிறார் பிறகு என்னென்ன கொடுக்கலாம் என்று எப்படி ஒருக்கலாம் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்கிறா என்ற ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய பழமையை கொட்டுவான் அதனால அம்புலி இருந்தது அப்புறம் சிறுபறை சிற்றில் சிறுதீர் சிறுபறை சின்ன பறை வச்சுக்கிட்டு நல்லா இருலாம் நல்லா கேட்குதே எங்கே நுடுது நுடுதான் அப்படின்னு சிற்றில் இந்த சின்ன பிள்ளைகள் சிற்றில் சின்ன சின்ன வீடு கட்டி விளையாட அழிச்சிடுவான் அந்த பிள்ளைகள் எல்லாம் அம்பு நின்று கொஞ்ச மணி அது விளையாட்டு அப்புறம் சிறுதேர் சின்ன தேர் ஊட்டிட்டு போறது இது ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன இந்த அம்புலி வரைக்கும் ரெண்டு பேருக்கு உண்ணும் அதுக்கு என்ன கழங்கு அம்மானி ஊசம் அம்மானி அதே போல ஒரு வகை பேருந்து சேர்ந்து விளையாடணும் ஊஞ்சல் இப்படி இதுதான் பிள்ளைத்தமிழ் இந்த பிள்ளை பருவத்தை பத்து பாட வேண்டும் என்றாலும் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அதை அவ்வாறு செய்வதற்கு மனமில்லாமல் ஆனால் விடவும் மனம் ரொம்ப அருமையாக சொன்ன பகுதி ஒன்று அல்ல கொஞ்ச நேரம் முடிக்க என்று சொல்லி அதை மைதி பக்கம் மைதி நல்லா இருக்கு என்று சொல்லி மையெழுதி விட்டு செய்வாரலாம் கற்று அந்த பிள்ளை தமிழ் பாட முடியல அதனால தீர்த்துக் கொண்டார் கழங்கு அம்மனை இவற்றை கற்று அப்புறம் ரொம்ப அருமை ஊசல் ஊஞ்சல் இருக்குல்ல அந்த ஊஞ்சல் ஆட்டுவான இந்த ஊஞ்சல் குழந்தைய வச்சு மெதுதான் அப்படியே தான் இது சொல்லும் பரஞ்சோதி முனிவருக்கு அதுதான் என்ன வந்தது இந்த குழந்தை வயதில் இந்த ஊஞ்சல் வைத்து இந்த தோழி மாறெல்லாம் ஆற்ற ஆனால் இந்த குழந்தை எண்ணிறந்த உயிரினங்களை இது மாதிரி ஆட்டிட்டு இருக்கிற குழந்தை ஆமா யிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பட்டி மாறு கயிறு ஊசலானின் பெருமானி ஒன்று விட்டு ஒன்று பட்டி இந்த தரம் வந்து புல்லா இருக்கிறேன் பூடா இருக்கிறேன் பறவையா இருக்கிறேன் பாம்பா இருக்கிறேன் கல்லா ஊசலானின் இங்க வர்றேன் இந்த மனிதனா பெருகிறேன் அப்புறம் அங்க போறேன் இங்க வர்றேன் இப்படி வரேன் இப்படியாக இத்தனை நாட்கள்லாம் இப்படி வந்து ஆறு கயிறு வீரட்டனாரி என்ன ஊஞ்சல் பெருவிங்கிற ஊஞ்சல் இங்க இருந்து அங்க போறோம் அங்க இருந்து இங்க வர இப்படியே போயிட்டு இருக்கும் இப்படி என்னந்த உயிரினங்களையும் அந்த உயிர் வெனைக்கீடாக வைத்து ஆட்டுகின்ற அந்த திருக்கரமுடைய அந்த குழந்தையை இந்த தோடிமார் ஆட்டுகிறார்கள் ஏன் அந்த பெருமாட்டி யார் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக உலகியல் பெண்கள் போல் அல்ல அந்த அம்மை தடாதகை இது அருளியல் குழந்தை அன்னை என்பாராக சொல்லுகிறார் பாசம் வீட்டுவாள் மேலோடு கீழ் தள்ள எமை வினை கயிறு வீக்கி ஊசலாற்றுவாள் இன்னிரந்த உயிரினங்களையெல்லாம் வினைக்கீடாக இப்படியெல்லாம் ஊசல் கயிற்று இப்படி அப்படி எழுவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வரி போல ஒருதாய் இருதாய் பலகோடியதாய் உடனே அடியாதி அருகே எழுவாய் கருவாய் தன்னிலே ஒருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வரி போல ஒருதாய் இருதாய் பலகோடியதாய் உடனேயமாய் அடியாதி ஒரு கால் முருகா பரமாகமரா உயிர்காய் என என்று சொன்னார் இந்த ஊஞ்சல் நம்ம ஆட்டு வைக்கிற அந்த அம்மைதான் அவளுக்கு ஒன்று நாமெல்லாம் நம்முடைய நிலை என்ன அதே சமயத்தில் இறையது நிலை என்ன என்பதையும் ஓரளவு தத்துவத்தையும் நோக்கி காட்டி அதன் வழியாக இப்பொழுது இருக்கிற குழந்தை குழந்தை அன்று இது அன்னையே என்று நீதற்காகவும் அந்த அமைப்பெல்லாம் காட்டினார்கள் இது ஒரு அருமையான இடம் அல்லவா சொல்லாம இருக்க முடியாது அதன் பிறகு ஒரு சரிய ஐந்து கல்வி வச்சாங்க சரிய ஏழாட்சி பொன்னூல் கல்யாணம் என அவங்க அந்த நரபானது பெரியவாணத்தில் போற போக்கில் சொல்லிக் கொண்டு போகிறார் ஆகவே அது போல இந்த அம்மை சின்ன குழந்தையில கல்வி பயில வைக்கலாம் என்ன கல்வி ரொம்ப அருமையான அமைப்பு இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும் இம்முறையால் தாயர்க்கும் தோடியற்கும் மகத்துவகை தாளாகி இந்த அம்மனை பயிலும் சரி இந்த பந்தாடும் சரி ஊஞ்சலாடும் போது சரி அந்த பெண்ணாடுச்சு ஆண்டவன் தந்தது ஆடும்போது கை எப்படி உங்க ரசிக்கிற இப்படி தோழியரும் தாயரும் தந்தையும் அப்படிதான் மனமகிழ்ச்சிப்படும்படியாக அந்த குழந்தை இப்படி எல்லாம் அந்த குழந்தையை என்ன செய்தார் படிக்க வைக்கிறாங்களாம் தாதைக்கும் மகத்துவகை வாள் பாருங்க ரொம்ப அருமை போற போக்கில் என்ன பண்றது தாய்க்கும் தோடியர்க்கும் மகிழ்ச்சி தந்தவள் இனி தந்தைக்கு மகிழ்ச்சி தருகிறாள் என்று பணியெல்லாம் உடல் அழகும் உடலை பேணுதரும் தந்தையினுடைய அமைப்பு அறிவு நலம் ீங்களா அறிவு நலம் பேணுதல் தந்தை மக காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய் தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் என்றெல்லாம் பேசணும் எனவே அம்மாவுடைய கடமை உடலை பேணுவது ஏண்டா கண்ணு எப்பவும் நாலு இட்டு சாப்பிடவே இன்னைக்கு ஏன் மூணு சாப்பிடணும் நெய் வேணுமா சத்தி வேணுமா நான் வேணாம் ஊட்டுட்டுமா அம்மா என்று அந்த நாலு இட்டு கவனம் இருக்கணும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன கேட்டா போய் எட்டுதான் அப்பாவுக்கு என்ன இதில் இருக்கணும் தந்தைக்கு கடணி இதுவரைக்கும் அந்த தாய்க்கும் தோழிக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி செய்வாளாக மன மகிழ்ச்சி பாப்பா திங்குறா அஞ்சு இட்லி திங்கிறாங்கிறனால அப்பா மகிழ்ச்சி பண்ண மாட்டாங்க அதனால அப்பாவுக்கு மகிழ்ச்சி தருவாளாக அருமையான கலைப்பயிலம் செம்மரையாரன முதலால் ஈரட்டு கரை முடுதும் தெளிந்தாள் ஒரே வரையில் முடிச்சு விட்டாரு நாம அஞ்சா வயசுல சேர்த்து சேர்த்து அவன் பி விட்டு வேணும்னா முப்பது வயசு வரைக்கும் வர்றாங்க இருபத்தஞ்சு வயசு கால் நூற்றாண்டு கொண்டு போறான் சரிங்களா எங்க பள்ளிக்கூடத்துல காலேஜில் பல்கலைக்கழகத்துல மூணு நிமிடம் சேர்ந்து கொண்டு போடுறான் இப்படி இருபத்தஞ்சு ஆண்டு படிச்சா பாதி பாதி கடாயிடுது அப்புற வேலை போகும்போது முக்காக இம்முறையால் தந்தைக்கு உதவி செய்வதாக வருவார் சொல்லுவார் பிறகு தெரியும் உடனே எல்லாம் தெரியுது நல்ல கலை வல்லுநலாக இருந்தாலும் அது மட்டுமல்லாய் மறுங்க ரொம்ப எட்ட இருக்குது பொருளுமாக இருக்கிற எல்லா கலைகளையுமே இடுப்புல மேகலையா இருக்கிறவளுக்கு என்னப்பா தானா வருது வந்தது இது அறிவு கல்வி அறிவு கல்வி இப்போ இனிமே என்ன செய்தார் சொல்வாய்மை களைத்தளிவும் வாழும் என்னமோ பூசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு எங்கெல்லாம் பழகா தெரியுது பழகா தெரியுது என்ன சும்மா பாப்பா பழைய சரி புதிய இதில் தந்துட்டு சொல்வது தெரியும் இது பெண் தானே ஆனாலும் அரச பெண் ஆனதுனாலே யானை ஏற்றம் குதிரையேற்றம் தேர் பயிற்சி எல்லாம் செய்து கொடுத்தாங்களாம் யாருக்கு தராதகைக்கு அரச குழந்தை இல்ல அதனால காடா காரியும் யானை ஏற்றம் பாரியும் பாரியும் குதிரை தேர் தேர் செலுத்து திறன் ஊகைக்கும் தேரனும் சரி இது நான்காவது ஒரு பெரிய இப்பதான் பெண் போலீஸ் வருது இல்லைங்களா பெண் போலீஸ் அப்ப பாகி தூர்க்கும் எதுல இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த அம்மா ஒரு அம்பு விட்டாங்கன்னு சொன்னா தானா எல்லாம் போயிடும் அந்த நல்ல அம்பு பயிற்சி பிற்பயிற்சி இதெல்லாம் எனவே பிறந்தது பெண்ணையே தவிர ஆண் மகனுக்கு ஒரு அரசாடுகின்ற மகனுக்கு என்ன தேடுமோ அத்தனையும் கட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லணும்னு ஏன்னு கேட்டா என்னமோ வந்து பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டிலயே போட்டு அடைச்ச மாதிரியும் நாங்க நான் வெளியிட்டு பெண்கள் எல்லாம் பறைசாற்றாங்களே பறைசாற்றுவார் பறைசாற்றுவார் எங்களுக்கு பழங்களை ஆகவே ஒரு அரச குளத்தில் ஒரு பெண் பிறந்த ஆன்மகனுக்கு என்னென்ன அந்த கலைத்திறன் தொழிற்கல்வி உண்டோ தொழிற்கல்வி செய்தார்கள் சொல்லுவா நான் பதினஞ்சு மணி பாடி சிவம் இப்படிப்பட்ட எனவே அது மாதிரி அப்புறம் அடுத்தது என்ன பில் வால் வச்சீர முதல் பல்பாடை தொழிலும் பில் மட்டுமல்ல வால் எப்படி போர் செய்வது பட் மாதிரி கனையை எப்படி போர் செய்வது என்று எல்லா அந்த கல படைக்கலை பயிற்சி முழுதும் கொடுத்தா கொடுத்து தெ இ அருமையான அறிவு கல்வி தொழிற்கல்வி இனி இந்த இரண்டிற்கு மேலாக இருக்கிற ஆன்மீக கல்வி ஏன்னா அந்த அம்மையே இந்த மூன்று கல்வியை வேணும்னு தொல்லாப்பியம் பேசுது தொல்லாப்பியம் பேசுது அப்ப பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான கல்வி கற்பிக்கணும் மூன்று விதமான கல்வி ஒன்னு அறிவு இன்னொன்னு தொழிற்கல்வி ஆன்மீகம் மறந்த நீ சமயம் சார்ந்திருக்கலாம் எங்களுக்கு வேண்டியது இல்ல ஆனா வளர்ற குழந்தைகளும் தெய்வம் உண்டு என்று தெளி குழந்தையா இருக்கணும் அதனுடைய கடமை சொல்ல நாதி கிடையாது நீங்கள சொல்ல நாதி கிடையாது கோயில்ல ஒழு குடியிருக்க வேணா எடுத்து கல்வி யார் கல்ற சொன்ன உனக்கு நீ கோயில் போவானா என் பிள்ளைங்களுக்கு கூட போகணும் கோயில்லா குடியிருக்க வேண்டாம் கல்வி விட்டுறது தொல்லாபியம் என்ன சொல்லுகிறது தமிழன் என்னோட அவருக்கு ஒரு குணம் உண்டு தொல்லாப்பியத்தை விட்டுட்டு என்னத்தையோ குணத்தையோடு வாயினும் கையினும் பகுத்த பக்கமோடு ஊதியம் கருதிய ஒரு கரத்தானும் ஒரே தெரியணுமே அதான் எனக்கு கிடையாது வாயினும் வாயினால் படிக்கின்ற அறிவு கல்வி கையினும் கையினால் செய்கின்ற தொழிற்கல்வி ஊதியம் இந்த உயிரானது ஆன்மலாபம் பெறுவதற்குரிய சமய கல்வி மூன்றும் கருதியது இருக்கிற பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு சமயாச்சாரியும் நமக்கு சமயாச்சார சந்தானாச்சாரத்தில் ஒரு ஊருங்களா சமயாச்சார சந்தானாச்சாரிய நம்ம அண்மையில் இருக்கிற இலங்கை ஆருமையா இருக்குது எட்டாவது ஒன்பதாவது பாடத்திட்டா இந்த மூவையை கல்வியும் கற்க வேண்டும் மூவைய கல்வியும் இந்த மூவைய கல்வியும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்றால் இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொன்னார் தெரிஞ்சது உடனே பார்த்தார் தனக்கு ஒரு தலைச்சி அந்த பாப்பாவுக்கு வயசு ஆச்சு பனிரெண்டு பதிமூணு வயசு சரி உடனே முடிசூட்டுவோம் ஏன்னா பாண்டிய பேரரசு அதனால எந்த விதத்தில் ஒரு ஆன்மகன் பிறந்தா என்னவோ அத்தனை அப்படியே சரி நிகர வாழ்வோம் என்று சொன்னீங்க வாழ்ந்து காட்டியது நம்ம தமிழகம் என்று சொல்றோம் எனவே அந்த பெண்ணுக்கு வயது தனக்கு கொஞ்சம் மூப்பு வந்தது தனக்கு மூப்பு வந்து ஒன்றை நினைக்காம இருக்க கூடாது எங்க நேர்களை ராமாயணத்துக்கு அழைக்கிறோம் என்று மந்திரிகளை கூப்பிட்டான் கூப்பிட்டு என்னமாப்பா அறுபது ஆயிரங்கிறது கம்பருக்கு ரொம்ப சொந்த சொத்து அறுபது ஆயிரம் மனைவி அறுபதனாயிரம் ஆண்டு சொல்லுவாரு பெரிய மகிழ்ச்சி அது போட்டு அதனால அறுபது நாயிரம் ஆண்டு நான் ஆண்டுட்டேன் உடம்பு வர வர சரிவல்லப்பா ஐயசாலவும் அலசீனன் ஆறும் பெரும் மூப்பும் மையதாயது ஆதலின் வீடை தரல் வேண்டும் கெஞ்சுடான் அரசியலை விடுறதுக்கு சிவ சிவ எனதுக்கு அண்டர் என் பண்ணீங்க அரசியலை விட்டு தொலைகிறதுக்கு கெஞ்சுடான் அவளை தான் புள்ளி வச்சிருக்கோம் புள்ளி வச்சிருங்க ஐம் இதெல்லாம் கம்மன் எல்லாம் தெரியாம எப்படிதான் தெரியுது ஆலசீனன் உடம்பு தவறு போச்சுப்பா வில் எடுத்தா நான் எப்படி எடுத்த வில் அது இப்படி கீழே உழுகுது அம்பு எடுத்தா எனக்கு எடுக்க முடியல எல்லாம் ஒரு ஆசை செஞ்ச கைதான் முடியல ஆலசீனன் என்ன காரணம் ஆறும் பேரும் மெய்யதாயது இந்த முதுமீங்கிறது கேக்குதாப்பா அது காலம் வந்தா தானா வந்தது இல்ல இல்ல வாதுமையே எனக்கு வருது அறுபது ஏ நீ வரவில்லை தெரியுதுங்க சின்ன தெரியுது அதான் முதல் ஆரம்பமே ஆரம்பம் முதல் தொடக்கா வந்துருது அதனால ஆறும் பேரும் விடைதரல் வேண்டும் ஒரு அரசியல் பாண்டியனுக்கு அரும் வேண்டும் முடிசூட்டோ இளவரசப்பட்டோம் என்று சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து பாப்பாவுக்கு முடிசூட்டுதல் பிரமாதமா அது அந்த முடிசூட்டு படல எப்படி இருக்கு அது ஒரு பாட்டு சொல்ற அந்த முடிசூட்டுவதை எந்தெந்த நாட்டில இருந்து இனி வராதவர்கள் யாரும் இல்லை அப்படி ஓலை போக்கித்தான் அந்த மாதிரி அந்த அரசை அந்த இளவரச சூட்டினான் இதுலதான் ஒரு சிறு தகராது இப்ப பட்டிமண்டம் எல்லாம் வந்து பெரிய பேசுறாங்க முத முத இதை எடுத்து சொன்னவர் சோமந்தர பாரதியார் தான் இருக்கீங்களா இவ்வளவு தூரம் அருமையான அறுபதனாயிரம் ஆண்டு ஆண்டனா அது ராம மூத்த பண்ணு பிள்ளைகட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் நிகழ்ச்சி அடிச்சு எங்க பார்த்தாலும் ஒட்டி கட் அவுட் வச்சு செய்யணும் தெரியாது கட் அவுட் ஆய்வெழுதினார் சோகந்தர் பாரதியார் தசரதன் குறையும் கைகே நிறையும் எழுதின தமிழ் நீங்க மரமடிகள் கெட்டார் அவர் தமிழ் நீங்க தமிழ்நடல வந்து ரொம்ப கடுமையான நட்தவர் வந்து முதல் இடம் பெற்ற சுதந்திர பாரதியார் தான் அடுத்து மரமடி அப்படிதான் ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது பக்கத்தில் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பயிற்சி ஒளிதான் ராமாயணத்தை ஆள் அனுப்பி அந்த எந்த நாடகம் வரும்படியாக தமிழகம் மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் வர தன்னுடைய அந்த அம்மைக்கு அந்த முடிசூட்டி நானும் முடிசூட்டி சில ஆண்டுகள் அம்மாவுக்கு முடிசூட்ட பிறகு கொஞ்சம் அந்த அம்மா பாப்பா என்ன பண்ணிருப்பா அப்பா இப்படி இருக்குது இப்படி செய்யலாமாப்பா செய்யலாங்க என்ன உனக்கு தெரியாதா இல்லப்பா நீங்க எப்படி நடந்தீங்கன்னு தெரியணுமில்ல என்று அந்த கூட கேட்க முடியாத ஒரு சாவகாசம் இருந்திருக்கு சும்மா இது உலகிலுக்கா சொல்றேன் இது வந்தது அம்மை பழைய மலை சூழ்நிலை கேட்டுட்டு தான் சொல்லணும்னு நடத்தமில்ல இருந்தாலும் அந்த அந்த வந்த நிலைமைக்கு ஏற்ப நடந்து கொண்டா இப்படி வந்திருக்கப்பா அந்த கோப்பு இப்படிப்பா செய்யலாம் ரொம்ப கைதா இருக்கு இப்படி பார்த்தம்மா அப்படி பார்த்தியா இதுக்கு முன்னே இருக்க பாரு இப்படி செய் பரவாயில்ல இந்த எல்லாம் ஏதுவாக சில ஆண்டுகள் கூட இருந்து பெருமக்சியோடு இருந்தான் எல்லாரும் வந்தவங்களாம் மாலையிலேயே மற்றவங்களா வரும்போது நீங்க அரசு இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு ஆனாலும் அம்மா ஆட்சி ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அழா இருக்கு என்று சொல்லி எல்லாரும் கழிவுந்தாலும் எல்லாரும் மகிழ்ச்சி அப்படியா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் உங்க ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும் இல்லீங்க நம்ம எல்லாத்துக்கும் சொக்கநாதனுடைய தெரு ஆட்சி அப்படி சொல்லிட்டு போங்க தினம் அப்படி சொல்லலாம் உனக்கு ஈண்ட பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சான்று கேட்ட தாய் என்பது போல ஈண்ட பொழுதை விட யாகத்தில் பெற்ற பொழுதை விட இப்பொழுது இந்த மனமகிழ்ச்சியோடு ஆயுள் முடியும் அதை சொல்லுகிறார் மலைத்துடைய இறப்பை வேல் மங்கை குதுகுலித்து நடிப்ப தன் புயமேல் வைத்த மன்னாடு மகற்கழித்து இதுவரைக்கும் தந்தோலில் தாங்கியிருந்தான் பாண்டி பேரரசை இப்பொழுது தன் அந்த குழந்தை பேரவை தாங்கி முடியா வச்சுட்டான் மன்னாடு இதுவரையும் தந்தோலால் தாங்கிய அந்த மன்னாட்டை மகற்கழித்து உடனே ஈடு என்ன செய்யற அதான் கவிஞருடைய நயம் என்ன மண்ணாடு தமக்க மகற்கழித்து வானாடு பெற்றான் அம்மகவு பெற்றான் ஆனா இதுவரைக்கும் மன்னாடு தங்கிட்டு இருந்து பாப்பாட்டை கொடுத்த இதுவரைக்கும் பெறாத வான் நாட்டை தான் பெற்றான்